வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் வீரபாகு கந்த மாதனம் செல்படலாம் பிரிஞ்சன்மால் தேவராலும் வெலற்கரும் விரலோனாகி பெருஞ்சுரற் பதமும் வேத ஒழுக்கமும் பிறவு அரும் சிறை அவர்க்குச் செய்த அவணர்கோனாவிள்வான் பரஞ்சுடர் உருவாய் வந்த குமரனைப் பணிதல் செய்வாம் இந்திரநாதியானாமரரும் இனையோரும் புந்தியில் உகை பூத்து புடைதனில் ஒழுகிப் போற்ற செந்திமா நகரன் தன்னில் சீயமெல் அனைமேல் வைகும் கந்தவேள் அருளின் நீரால் இணையன கருதலுற்றான் நான் முகநாதியான நாகரும் முனிவரும் போல் மேன்முறைய உணராகும் வியன் தொகை அவரும் எங்கோன் நெறியரேனும் கடியரை முடிவு செய்தல் நோன்முறையற்கையாகும் நுவலரும் அறனும் அஃதே இப்பிது துணிபாமேனும் என் நெழில் சூரன் தன்னை அற்றமில் சிறப்பில் வைகும் அவன் தமர் தம்மை எல்லாம் செற்றிடல் முறையதென்றால் தேவர்தம் சிறைவிட்டு மற்றவன் தனக்கோர் ஒற்றை வல்லையில் விடுத்து மன்னோ தூண்டு நம் ஒற்றன் மாற்றன் சூறனா மவுனர் கேளா ஈண்டிடு சிறையின் நீக்கி அமரரை விடுப்பன் எண்ணில் மாண்டிடலின்றி இன்னும் வாழிய மறுத்துளானேன் ஆண்டு சென்றடுதும் ஈதே அரமனாகத் துட்கொண்டான் வடித்த செங்கதிர்வேலண்ணல் மாலை என் மகவான் ஆதி அடுத்த பண்ணவரை நோக்கி அவுணர்த்தம் கிளையை எல்லாம் முடித்திடப் பெயர்தும் நாளை முன்னமோர் தூதன் தன்னை விடுத்தனம் உணர்தல் வேண்டும் வெய்யசூர்க் கருத்தை என்றான் கடலுடை கடுவை உண்டோன் காதலன் இணைய செப்ப மடலுடைப்பது அப்போதில் வைகினோன் மாயன் கேளா அடலுடைப் பெறும்போர் எந்தை ஆற்றுமுன் சூரன் முன்னோர் மிடலுடைத் தூதன் தன்னை விடுத்தலே அறத்தாரென்றார் என்றலும் குமரமூர்த்தி இப்பெருந்திரலோர் தம்முள் வென்றிகொள் சூரன் தன்பால் வீரமா மகேந்திரத்து சென்றிட விடுத்தும் யாரை செப்புதிரென்னலோடு நந்தன அதனை நாடி நான் முகநவிரல் உற்றான் மெல்லென உலவைக் கோனும் வீரமா மகேந்திரத்தில் செல்லறிதனக்கு மற்றே செய்ணி நெறியாலன்றி ஒல்ல இல்லங்கண் ஏகி ஒன்னலக் கடந்து மீள வல்லவன் இணைய வீரவாகுவேயாகும் என்றான் சதுர்முகன் இணையவாற்றால் சண்முகன் உளத்துக்கேற்ப கதுமென உரைத்தலோடும் கருணை செய்தழகிதென்னா மதுமலத் தொடையல் வீரவாகுவின் வதனம் நோக்கி முதிர் தரும் உவகை தன்னால் இத்திரம் மொழியலுற்றா மயேந்திர மூதூரேகி வல்லை நீ அமலன் நல்கும் சயேந்திர ஞானத்தேரோன் தனையடுத்தொரு நாற்றந்த கயேந்திரன் மதலை வானோர் காப்பை விட்டரத்தாரு நீ நயேந்திர வளத்தினோடும் உரைகனவிரியன்றே அம்மொழி மறுத்துளானேல் அவுணனின் கிளையையெல்லாம் இம்மென முடித்து நின்னை எக்க வேர்க்கிரையா தெம்முனை கொண்டு நாளைச் செல்லுதும் யாமேயீது மெய்மையதென்று கூறி மீள்க நவீரன் சொல்வான் வெந்திரளவுனர் ஈண்டும் வீர மாமகேந்திரத்திற் சுந்தரத் திருவின் வைகும் சூரப்பன்மாவின் முன் போய் எந்தை நீ அருளிற்றெல்லாம் இசைத்தவனுள்ளம் நாடி வந்திடுகின்றேன் என்னா வணங்கியே தொழுது போனான் கூர்லிசத்தன்னல் குமரவேள் ஒற்றன் தன்பின் பேர்ந்தனன் சென்று வீர பெருந்திரற் வானூர் சயந்தனோடி இருந்தார் அங்கட் சேர்ந்த தேற்றி பின்னு செயலினை முடித்தியென்றான் அவ்வழியமரர் கோமான் அனையனறைதலோடும் செவ்விது நிற்றியற்றே செய்வன் என்றவனை நீங்கி எவ்வமில் துணைவராகும் எண்மரும் இலக்கத் தோறும் மெய்வரும் தொடர்பில் செல்ல கண்ணுரி விடலை சொல்வான் நீயிர்கள் யாரும் கேண்மின்னெடும் திரைப்பறவை வாவி தீயதோர் மகேந்திரத்தில் சென்று சூர் முன்போய் நம் தம் நாயகன் பணித்த மாற்றம் நவிழுவன் மறுத்துளானேல் ஆயவன் மூதூர் முற்றும் அட்டபின் மேல்வனம்மா என்றலும் வியந்து பின்னோர் யாவரும் இறைஞ்சலோடும் ஒன்றிகளாகத்தூடு பொருந்துறப் புல்லிக் கொண்டு வன்றிர்பூதர் தம்முள் மன்னவரோடும் அங்கண் நின்றிடவருளிவல்லே நெடுங்கடல் வேலை போந்தான் அலம் கலம் திரைக்குள் நேமியகன் கரை மருங்கின் மேரு விலங்கலின் உயர்ந்த கந்த மாதன வெற்புதன்னில் பொலங்குவடு உச்சி மீது பொல்லனை உற்றான் கலன் கலன் கலன் என்றொன் கழல் அமர் கழல்களார்ப புஞ்சமார்த்தமால சூழல் பொதுளிய பொதும்பர் சுற்றி மஞ்சு நின்றராத கந்த மாதனப் பிறங்கல் உம்பர் விஞ்சு நுண் பொடி தோய்மேனி மேலவன் இவரும் பான்மை அஞ்சனவரை மேல் வெள்ளி அடுக்கல் செந்தனை அதன்றே கடும் களிமான் தேர்வையோன் கையுற நிவந்த செம்பொன் நெடும் கிரிமிசை போய் வீரன் நிற்றலும் பொறையாற்றாது நடுங்கியது உறும் உற்று என நனி பகிர் உற்ற தங்கள் ஒடுங்கிய மாவும் புள்ளும் ஒல் என எரிந்தன்றே உள்நிறை புள்ளும் மாவும் ஓல் இட ஒலிமேல் கொண்டு துண்ணென அருவி தூங்கத் தோன்றிய குடுமி குன்றம் அண்ணலைத் தரிக்கல் ஆற்றேன் அழியனேன் அந்தோ என்ன கண்ணிடை வாரிசிந்தக் கலுழுதல் போலும் மாதோ அடல் திண்டோல் வீரன் அடிகளின் பொறையாற்றாது விடற்கெழு குடுமிவெற்பு வெறுவலும் ஆண்டை வைகும் பட வரவுமிழ்ந்த செய்ய பருமணி சிதறும் பான்மை உடல் கெழு குருதி துள்ளி உறுக்குமாரொப்பதன்றே அரை கழல் அண்ணல் நிற்ப அவ்வரையசையன் உரை தருமாக்களஞ்சி ஒருவில வெருவிவின் மேல் பறவைகள் போய துன்பம் பட்டுழிப் பெரியர் தாமும் சிறியரும் நட்டோர்க்கு ஆற்றும் செயல்முறை காட்டுகின்ற மழை உடைக் கடமால் யானை வல்லியம் மடங்கள் எண்கு புழை உடைத் தடக்கை யாழி பொறுப்ப செய்ற்ற காலை முழையிடைத் தவறி வீழ்வ முதிய காலெறியப்பட்ட தழை உடை பொதும்பற் பைங்காய்த் தலை தலை உதிர்க்குமா போல் நன்றிகொள் பருதிப்பு நகு சிரமாக என்றூழ் துன்றியரும் சடிலமாக சுரநதி தோயத்திங்கள் ஒன்று ஒரு பாங்கர் செல்ல ஓங்கு இருங்கள் உச்சி நின்றது ஓர் விஷயத்தோளான் நெற்றியம் கண்ணன் போன்றான் வலம் மிகு மொயம்பின் மேலோன் மலர்கழல் உரைப்ப ஆற்றா தல மறுபுவட்டின் நிற்றல் அன்று தீமுனிவர் உய்த கொலை கெழுமுயலகன் மெய்க்குலை திடப்புறத்து பொந்தாள் நிலவு அணிசடையோன் ஊன்றி நின்றிடும் நிலைமை நேரும் மாசியிருள் செரியும் தெந்நீர் மரி திரையலக்கர் வேலை பாசடை புதும்பர் வெப்பில் பண்ணவன் தூதன் நிற்றல் காசியில் அறற்ற தள்ளி பதைப்பக்கம் மேல் ஈசன் என்று அடிகள் ஊன்றி இருத்திய இயற்கை தாரகன் படைஞர் பல்லோர் சமரிடை இரிந்து போனார் பாரிடை அந்தப் பருவரை முளை கண் உற்றார் வீர அவர் கண்டேங்கி காவதோர் அனையது ஓர் சிமைய குன்றம் அசைதலுமங்கண் புற்றவனை கழல் விஞ்சை வேந்தர் மங்கையர் ஊடல் மாற்றியினி இது முன் கலந்தாரஞ்சி இன்புறாது இடைக்கண் நீத்து வினை விளைவு உன்னினொந்து விண்மிசை உயர்த்துச் சென்றார் வரைமிசை நின்ற அண்ணல் வனை கழலவுணர் கோமான் பொருவருநகர் மேல் செல்ல புந்தி மேல் கொள்ளாயெந்தை திருவுரு அதனை உன்னிச் செங்கையால் தொழுதுமாலும் பிரவனும் வியந்து நோக்கப் பேருரு நின்றான் பொன் தோளான் பொறுப்பின் மேற்பொருவிலாத கொன் கொண்டு குழாய் நிமிர் கொள்கை முன்பொருஞான்று மேறு முடியில் தன் பெருவடிவம் காட்டி நின்றதோர் தன் மையாமால் ஆண்டகை நெடும் தோல்வீரன் அண்டம் மேல் மவுலி தாக்க நீண்டிடும் எல்லை என்னான் நின்றிடு குன்ற ஞாலம் கீண்டது பிளத்தில் சேரல் கேடில் சீர்முனிகை ஊன்ற மீண்டு பாதலத்தில் புக்கவிந்தமே போலும் மாதோ விண்ணவர் உய்த தேர்மேல் மேவலர்புறம் நீராக்கும் பண்ணவன் ஒரு தாழ்வூன்ற பாதலம் புகுந்தவா போல் கண்ணகல் வரையும் வீரன் கழல்பட அழிந்திற்றம்மா அண்ணலம் தாதை வன்மை அருள் புரி மகற்குறாதோ கன்றிய வரிவில் செம்கைக் பொன் தாழும் மந்தன் குன்றொடு பிலத்துள் செல்லக் குறிப்பொடுவிழி குறாமே சென்றிட முடியும் சேன் திசை முகத்தயனும் மாலும் அன்றடிமுடி காணாதா சலமும் போல நின்றான் ஆளறியன்னோன் தாளும் அடுக்கலும் அழுந்தும் பாரின் நீளிருமுடி சேர்வானின் நிறந்த மாப்பறவை போதல் சூளுடை இமையோர் புள்ளும் மாவுமாய்த் தோமில் வீரன் தாளுடு முடியும் நாடிச் சார் தரும் தகைமைத்தாமால் அந்த மில்வலியோன் நிற்ப ஆயிடத் துஞ்சும் பாந்தள் தந்தொகை வீழுராது தழியே மறுங்காகக் கீழ்போய் முந்தியர்க்கமடம் சேர்ந்து முழங்கு தெண்டிரைக் கண் வைகும் மந்தரமென்ன கந்த மாதனம் தோன்றிற்றம்மா பதுமனேர்கண்ணன் வேதா பலவகை முனிவர் தேவர் கதிபட உவனர் சித்தர் கந்தருவத்தர் ஒன் கோள் மதிவுடுக்கதிர்கள் ஏனோர்வான் பதம் முற்றும் ஓங்கும் அதிர்கழல் வீரன் பல்வேரமாய் ஒளிர நின்றான் எண்ிசை முழுதும் நேமி எழுதிரத்தனவும் மற்றை தெண்டிரைக் கடலும் பாறும் சேன் கிளராழி வெற்பும் அண்டமும் உலகம் யாவும் அகன் விழிப்பரப்பி நோக்கி கண்டனமலன் வைப்பும் கைதொழுதை என் நின்றான் ஆணமில் சிந்தை வீரன் அச்சுதன் முதலோர் வைகும் சேனகர் நோக்கிச் சூழும் திசை நகர் நோக்கிப் பாரின் மாணகர் நோக்கி வீரமகேந்திரம் நோக்கிச் சூரன் நீணகர் இதற்கியாவும் நிகரிலை விண்ணுலாம் புரி செய்வெம் நோக்கி உன்னிலா வெகுழிக் கொண்டான் ஒரு கரம் அங்கன் போச்சி நன்னலார் யாரும் துஞ்ச நாம் அரப்பி செய்கோயென்னா எண்ணினான் சிறையில் உற்றோர்கிறங்கியவ்வெண்ணம் மீட்டான் விஞ்சையர் இயக்கர் சித்தர் வியன் சிறை ஊவனர் திங்கள் செஞ்சுடற்பருதினா கோள் தெய்வத கணத்தர் யாரும் அஞ்சினத்தடுதோள் வீரன் மால்வுரு நோக்கலாற்றாது அஞ்சினர் வெறுவச்சம் கை அமைத்தனன் அழுங்கள் என்றே கோழியல் கருடர் தாம்பீழ் மாதரை விழைந்து கூடி வாழ்வுரு நகத்தின் ஊரு மதிக்கிழர் மயங்கித் துஞ்சி வேளனும் நெடியோன் ஊன்றும் வெற்பொடு பிலத்தில் சென்று கேளுடன் எழுந்து நாகர் கிளைத்தனக் செய்தார் ஆதியம் குமரன் தூதன் ஆற்றலால் ஊன்றி நிற்ப பூதலம் கீழ் வெற்புப் பொள்ளனா ஆழ்ந்து பாதலம் குறுகாங்கண் பயிலரா தொகையை நாகர் காதலம் கேண்மை நாடி கலந்தனர் விருந்து செய்தார் சேந்திகள் தெரியல் வாகை சேவகன் கழல்கள் வெற்பின் ஊன்றலும் ஒரு சிலர் அரக்கர் நோற்றார் ஆன்றியர் பதத்தை வெக்கி ஆங்கு அவர் பிளத்துள் வீழ்ந்து மாண்டனர் இரங்கல் உற்றார் வன்கணார் குய்வும் முண்டோ புண்டரநீற்றுவள்ளல் புரைஉருத்தேவர் நோக்கி மண்டலம் புகழும் வீர மகேந்திரம் சேரற்கு அன்றால் கொண்ட இவ்வுருவம் நோக்கில் குறை கழல் அவுணர் தம்மை அண்டமும் இடித்துச் சாடும் நினைவு கொள்ளையற்ார் வீரமா மகேந்திரத்தில் அவுணரும் வீற்று வீற்றுச் சாருரும் அவுணர்தாமும் சயங்கிழு புயத்து வள்ளல் தேருரு நோக்கி இங்கன் பிறந்த சொற்சழக்கே இன்னும் தேருவதுண்டு நந்தன் திரல் வரை புணர்ப்பிதென்றார் ஒலிகழல் வீரவாகு ஓங்கலை ஊன்றியந்த நிலைமையின் நிற்றலோடும் நெடியமால் சுதனும் விண்ணோர் தலைவனும் பிறரும் அன்னோன் தம்பியர் கலிகெழுதர் யாரும் கண்டு விம்மிதத்தின் ஆர்த்தார் தேவர்கள் முனிவர் ஏனைத் திறத்தவர் யாரும் தத்தம் ஓவரும் பதத்தின் நின்றே ஒல்வதோர் உறுப்பின் மேவ காவரு கடிமென் பூத்தூய் கைதுழுதைய வெஞ்சூர் மேவரு நகர் சென்றெங்கள்வியன் துயரகற்றுகின்றார் ஆவது ஓர் காலை எந்த ஆறு இரு தடம் தோல் வாழ்க மூயிருவதனம் வாழ்க முழுதருள் விழிகள் வாழ்க தூவுடை நெடுவேல் வாழ்க தொல்படை பிறவும் வாழ்க தேவர்கள் தேவன் சேயோன் திருவடி வாழ்கின்றான் ஆண்தகை தொழுத பாணி அணிமுடிக்கொண்டு இவ்வாற்றால் ஈண்டு சீர்குமரவேளை ஏத்தலும் அன்பின் கண்ணீர் வீண்டு தென்கடலுள் ஏகி வெள்ள மாற்ற கூண்ட கண்டிகையை மானத் தோன்றின பொடிப்பின் பொம்மல் மீதுகொள் பொடிப்பு மூடமைப்புலன் சிந்தையொன்ற ஓதுவ தவறையென்பும் உருகிய செருக நாட்டம் கோதில் பேரருளின் மூழ்கி குதூகலித்திடுதலோடு மூதுலகனைத்துமாவி முழுவதும் மகிழ்ந்தவன்றே அவ்வகை நிகழச் செவ்வேள் ஆறருள் அதனைப் பெற்று மொய் வரை மீது நின்றோன் முழுதுல கலந்து சேன்போம் இவ்வுருவோடு செல்லின் இறந்திடும் உலகம் ஈது செவ்விதன்றென்னா வேண்டும் திருவடிவமைந்தான் என்றே கிருமிசை நின்ற அண்ணல் கிளர்ந்து வான் எழுந்து சென்னி குருமணி மகுடம் அண்ட கோளகை புடைப்ப வீரன் உருகெழு சீற்றச் சிம்புள் உருவு கொண்டேயிற்றென்ன வரை புரை மாட வீர மகேந்திரம் முன்னிப்போந்தான்